இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து தேவி அருண்டேல் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பிப்ரவரி மதுரையில் பிறந்தவர் இவர் ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர் கலாசேத்திரா என்ற நடன பள்ளியினை நிறுவியவர் சமூகத்தில் ஒரு சாரால் மட்டும் பயின்ற சதிர் என்ற நடனத்திற்கு பரதநாட்டியம் என்ற பெயரிட்டு பலரும் பரவலாக பயில முனைப்புடன் செயல்பட்டவர் ஆயிரத்து ஆம் ஆண்டு முரார்ஜி தேசாய் இவரை இந்திய குடியரசு தலைவர் பதவிக்கு பரிந்துரைத்த அதை மறுத்தார் உருமிணி தேவி ஆயிரத்து ஆம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பது ஆம் தேதி நீலகண்ட சாஸ்திரி சேஷம் மகளாக மதுரையில் பிறந்தார் சாஸ்திரி அன்னி பெசன் சொசைட்டியில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் சாஸ்திரி தனது பணி ஓய்வுக்குப் பிறகு சென்னையில் உள்ள அடையாறில் தன் குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார் தியோசோபிக்கல் சொசைட்டியில் நடைபெறும் ஆண்டு விழாக்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன உருக்மிணி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய மாலினி என்ற நாடகத்தில் நடித்தார் மேலும் ஒரு பாடலும் பாடினார் இதை பார்த்த அவர் தந்தை இசை பயில ஊக்கப்படுத்தினார் உருமி கிரேக்க நடனமும் கற்றுக்கொண்டார் ஆயிரத்து ஆம் ஆண்டில் ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் என்பவரை இங்கிலாந்தில் இருந்து கல்வி மற்றும் இதர பணிகளில் தனக்கு உதவி புரிவதற்காக அன்னி பெசண்ட் அழைத்தார் அன்னி பெசன்ட் அளித்த தேநீர் விருந்தில் இத்திருமணம் உறவினர்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியது உருக்மிணி ஜார்ஜுடன் பயணம் சென்றார் அங்கு இசை சிற்பம் ஆப்ரா பாலே முதலிய பல கலைகளுக்கு அறிமுகமானார் ரஷ்ய நாட்டு பாலே கலைஞரான அண்ணா பாவ்லோவாவிடமும் கிளியோ நார்டி என்பவரிடமும் கற்றுக்கொண்டார் பாவ்லோவா இந்திய பாரம்பரிய நடனத்தினையும் கற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொண்டார் அதுவரை சதிர் என்ற இந்திய பாரம்பரிய நடனத்தினை உருக்குமினி கண்டதில்லை தமது கணவர் அருண்டேலை பற்றி கூறும் அவரை இந்தியர்களை விடச் சிறந்த இந்தியர் என்றும் இந்திய நாட்டின் மேன்மையில் இந்திய நாட்டில் பிறந்த மகரிஷிகளின் ஆன்மீக சக்தியில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் என்றும் பாரத பண்பாட்டை புரிந்து அதை நேசித்தவர் என்றும் உருக்குமணி தேவி குறிப்பிடுவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று ஆம் ஆண்டில் கிருஷ்ண ஐயர் சென்னையில் உள்ள மியூசிக் அகாதமியில் ஒரு தேவதாசி சதிர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதைக்கான உருமினியை அழைத்திருந்தார் அந்த தேவதாசிகளின் சதி ஆட்டத்தினால் ஈர்க்கப்பட்டார் அக்களையினை கற்றுக் கொள்வதற்கு பல தடைகள் எழுந்தாலும் சதிர் ஆட்டத்தினை கற்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அக்காலத்தில் புகழ்பெற்ற தேவதாசியான மயிலாபூர் கௌரி அம்மா என்றவரிடம் தனியாக கற்க ஆரம்பித்தார் இதற்கு உருமணியின் கணவரான அருண்டேலும் அன்னையும் தமையன்களும் உறுதுணையாக இருந்தனர் முதலில் கௌரி அம்மாவிடமும் பிறகு பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பவரிடம் நடனம் பயின்றார் உருக்மிணி நாட்டியத்தில் நன்றாக பயிற்சி பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து அரங்கேற்றம் செய்தார் பலரும் இவருடைய நடனத்தினை பாராட்டினர் உருக்மிணியின் நடனம் அழகியல் மற்றும் ஆன்மீக தன்மை நிறைந்ததாக கருதப்பட்டது சதிர் என்ற பரதநாட்டியம் சமூகத்தில் உள்ள பலரும் பயில வேண்டிய ஒன்று என்பதில் திண்ணமாக இருந்தார் உருக்மிணி இதற்காக கலாட்சேத்ரா என்ற கலை பள்ளியினை தோற்றுவித்தார் இங்குள்ள மாணவர்களுக்கு பயில சிறந்த இசைக்கலைஞர்களையும் நாட்டிய அழைத்தார் உருக்மிணி விலங்குகள் மீது தீவிர அன்பினை கொண்டிருந்தார் இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக இருந்தபோது விலங்கு சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்து ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் முரார்ஜி தேசாய் உருக்மிணியை குடியரசு தலைவர் பதவியினை வகிக்குமாறு அழைப்பு விடுத்தார் கலை மற்றும் கலை சார்ந்தவற்றிற்காக பணிபுரிவதே தன் விருப்பம் என்று கூறி அப்பதவியினை ஏற்க மறுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் ஆம் தேதி உருமிணி இறந்தார் அதன் பிறகு அவர் துவக்கி வைத்த கலாட்சே நிறுவனமாக பாராளுமன்ற கலைகளில் நாட்டம் கொண்டவராக இருந்தார் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்து மேற்பட்ட இளம் பெண்கள் பாட்டு மற்றும் நடனம் கற்றுக்கொள்வது சமூகத்தில் ஒரு இழுக்காக கருதப்பட்டது ஏனெனில் பாட்டு மற்றும் நடனம் போன்றவை தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்ட சமூகத்தினரால் மட்டுமே செய்யப்பட வேண்டியது என்ற எண்ணம் பரவியிருந்தது அந்நிலையில் சதிர் என்ற ஆட்டத்தின் அழகியினை உணர்ந்து அதன் சிறப்பினை அறிந்து அக்கலை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நினைத்தார் தேவதாசிகள் மட்டும் பயின்று சமூகத்தில் அக்களை நிகழ்ச்சிகளுக்கு செல்வது இழுக்கு என்ற நிலையினை மாற்றியதில் பெரும் பங்கு உறுப்பினிக்கு அதுவரை சதிராட்டம் சிறுங்காரம் அதிகம் நிறைந்து பார்வையாளர்களை மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தது மேலெழுந்து வெளிப்படுத்தி அக்களையினை அனைவரும் ரசிப்பதோடு மட்டுமில்லாமல் அனுபவிக்கவும் வழி செய்தார் தேவதாசிகள் சதிராடிய சேலையும் தொல தொலவென்ற கால்சட்டையும் அழகான நகைகள் பலவற்றையும் அணிந்திருந்தனர் மேலும் இவர்கள் ஆடும்போது பக்க வாத்தியக்காரர்கள் இவர்கள் பின் தொடர்ந்து நின்றோ நடந்தோ கொண்டிருந்தனர் நடனத்தின் தன்மை கருதினார் அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தார் பக்க வாத்தியக்காரர்களையும் பாடுபவர்களையும் மேடையில் ஒரு இடத்தில் அமருமாரு செய்தார் பாரம்பரிய சிற்ப உதவியாலும் இத்தாலிய உடை நிபுணர் மேடம் காசன் உதவியாலும் புதுவித உடைகளையும் ஒப்பனையும் செய்தார் அதை மேடையின் பின்புலத்தினை மாற்றி பரோசினியம் மேற்புறம் மற்றும் பக்காட்டில் மூடிய வகையான மேடைதான் நாட்டியத்திற்கு சிறந்தது என்று மேடையினை மாற்றினார் கான்ராட் வோல் அலெக்ஸ் எல்மோர் மேரி எல்மோர் போன்ற நாடக கலைஞர்களின் உதவியால் மேடையின் ஒளியமைப்பினையும் மாற்றினார் உலகின் சிறந்த அனைத்து கலைகளுக்கும் இணையானது இந்தியாவின் சதிர் என்று அறிந்து பரத நாட்டியம் என்ற பெயரினை சூட்டினார் வால்மீகி ராமாயணம் புத்தாவதாரம் குமார சம்பவம் குற்றால குரவஞ்சி கண்ணப்பர் குரவஞ்சி ஆண்டாள் முதலிய நூல்களுக்கு நடனம் அமைத்தார் இந்தியாவின் பாரம்பரிய கலைகளில் முழுமையான ஆர்வம் கொண்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு ஆம் ஆண்டில் இந்திய அரசின் உதவியோடு நலிவடைந்திருந்த நெசவு தொழிலினை ஊக்குவிக்கும் பொருட்டு சில நெசவு ஆலைகளை நிறுவினார் பல்வேறு வகைகளிலும் கண்கவர் வண்ணங்களிலும் அழகான வேலைப்பாடுகளுடைய கைத்தறி ஆடைகளை இந்த ஆலை தயாரித்தது கமலாதேவி சட்ட்பதி ஆயவின் உதவியோடு துணிகளுக்கு இயற்கையான சாயங்களை பயன்படுத்தும் முறையினை பயின்றார் அதோடு இல்லாமல் கலம்கறி என்ற துணிகளில் சாயம் கொண்டு வேலைப்பாடு செய்யும் முறைகளையும் ஊக்குவித்தார் இரண்டு கூகிள் நிறுவனம் ஒருக்குமணி தேவியின் நூற்றி பன்னிரண்டு வது அகவையை தமது முதற்பக்க கிருக்கல் படத்தின் வாயிலாக அங்கீகரித்தது